ஹதீஸ் நானூற்றி நாற்பத்தி ஆறு அப்துல்லா பின் உமர் அலி அல்லாஹ் நபிசுலூ அலிஹி வசல்லம் அவர்களின் காலத்தில் மரங்களாலும் அமைந்திருந்தன அபு பக் அலி அல்லாஹ் அவர்கள் தமது ஆட்சியின் போது அதில் எந்த விரிவாக்கமும் செய்யவில்லை என்றாலும் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அதை விரிவுபடுத்தினார்கள் நபிசுலல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் காலத்தில் இருந்தது போலவே செங்கல் பேரீச்ச மர ஓலை பேரீச்ச மரம் ஆகியவற்றை கொண்டே விரிவுபடுத்தினார்கள் பின்னர் உஸ்மான் அதி அவர்கள் அந்த பள்ளியில் அநேக விஷயங்களை அதிகமாக்கினார்கள் சித்திர செய்யப்பட்ட கற்களாலும் சுண்ணாம்பு அதன் சுவர்களை கட்டினார்கள் சித்திர செய்யப்பட்ட கற்களால் அதன் தூண்களை எழுப்பினார்கள் அதன் கூரையை தேக்கு மரத்தால் அமைத்தார்கள்